ாளில் கடமையான குளிப்பை போன்று ஒருவர் குளித்துவிட்டு பின்பு முதலில் பள்ளிக்கு சென்றால் அவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார் இரண்டாவதாக சென்றவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் மூன்றாவதாக சென்றவர் கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் நான்காவதாக சென்றவர் கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார் தர்மம் செய்தவர் போலாவார் இமாம் அந்தவர்கள் தங்கள் பதிவேடுகளை மூடிவிட்டு பள்ளிக்குள் வந்து அமர்ந்து விடுவார்கள் என்று நபி சல்லுலாஹு அலிவசல்ல அவர்கள் கூறினார்கள்